குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம மெய்யன்பர்களே மனித உடலின் அருமை பெருமைகளை உணர்ந்த உயிர்களாகிய நாம் மனித உடலை எதன் பொருட்டு பயன்படுத்த வேண்டும் என்பதை வேதசாஸ்திரங்கள் வாயிலாக அறிந்து கொள்கிறோம் அலௌகிக்கமான அதிருஷ்டமான அபௌருஷேயமான விஷயங்களை வேதசாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன மண்ணில் நல்ல வண்ணம் வாழும் வழிமுறைகளை அருளுகின்றன ஆழ்ந்த ஸ்ரத்தையினால் சாஸ்திரங்களையே நாம் அகக்கண்களாக கொண்டு புறக்கண்களால் பார்க்கப்படும் உலக வாழ்க்கையை உயிரின் மேன்மைக்குப் பயன்படுத்திக் கொள்கிறோம் உள்ளத்தைச் சார்ந்தே உயிரானது ஓயாது இயங்கிக் கொண்டிருக்கிறது தூய உணர்வைச் சார்ந்திருந்த போதிலும் உள்ளத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது உள்ளம் வேறு உயிர் வேறு என்று உணர முடியாமல் உயிரானது உள்ளத்தின் மயமாக இருக்கிறது எண்ணங்கள் மயமாக தன்னை இணைத்துக் கொண்டு அமைதியான இன்பமான எண்ணங்களையே உயிர் விரும்புகிறது உள்ளத்தில் தோன்றும் துயர் தரும் எண்ணங்களை உயிர் விரும்புவதில்லை உயிரையும் உள்ளத்தையும் பிரித்து உணர்வது மிகவும் அரிதான செயல் சாஸ்திரங்கள் உள்ளத்திற்கு நன்மையை செய்வதன் மூலம் உயிரை இன்புறச் செய்கின்றன மனித உடலில் உயிருக்கு மூன்று கருவிகள் அமைந்திருக்கின்றன உள்ளம் உரை எனப்படும் பேச்சாற்றல் கைகால்களை அசைப்பது முதலான உடலால் செய்யப்படுபவை இவை மானசம் வாச்சிக்கம் காய்கம் என்று அழைக்கப்படும் இந்த மூன்று கருவிகளையும் அறவழியில் செலுத்த வேண்டும் பகுத்தறியும் ஆற்றல் அதனை முன்னிட்டு சங்கல்பம் செய்தல் பேச்சாற்றல் உடல் இவைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன தர்மார்த்த காமமோட்ச புருஷார்த்தங்களுள் ஆன்மீக சாதகன் ஈஸ்வர ஜானத்துடனும் ஈஸ்வர பக்தியுடனும் குரு சாஸ்திரங்களிடத்தில் ஸ்ரத்தாபக்தியுடனும் தர்மத்தைக் கடைபிடிக்க வேண்டும் அறத்தான் வருவதே இன்பம் பொருளை அடைவதிலேயே உடல் வாழ்க்கையை வீணாக்கிவிடக் பொருளும் இன்பமும் அறத்தைக் கடைப்பிடிப்பதற்குத்தான் பயன்பட வேண்டும் நாம் வாழும் வீடு வாழ்க்கைக்குத் தேவையான பொருட்கள் இவை அனைத்தும் இன்பம் துய்ப்பதற்காக வசதியாக வாழ்வதற்காக மட்டும் அல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்வதால் மட்டும் துன்பங்களை தவிர்க்கவோ துன்பம் கலவாத இன்பத்தை உணரவோ இயலாது பொருள் ஈட்டுவதிலும் இன்பம் துய்ப்பதிலும் அதிக நேரத்தை செலவிடுதல் மனித உடலை வீணாக்குவதாகும் நல்லதோர் வீணையை நலங்கிடப் புழுதியில் எறிவதற்கு ஒப்பாகும் பொருளையும் இன்பத்தையும் சாஸ்திரங்கள் மறுக்கவில்லை பொருளைப் பெறுவதிலும் பொருளை பாதுகாப்பதிலும் நமது எண்ணங்களையும் நேரத்தையும் அதிகமாக செலவிடுதல் கூடாது அர்த்த புருஷார்த்தமும் காம புருஷார்த்தமும் லௌகிக்க திருஷ்ட புருஷார்த்தங்கள் நாஸ்திகன் அதற்காகவே உழைக்கிறான் ஆஸ்திகனும் அவ்வாறே உழைத்தால் அவன் ஆஸ்திக வேஷமிட்ட நாஸ்திகனே ஆவான் நாஸ்திகன் வேதசாஸ்திரங்களையும் குருமார்களின் வாக்கியங்களையும் இறைவனையும் ஏற்றுக்கொள்வதில்லை பொருளையும் இன்பத்தையும் பெற முயற்சித்தால் போதுமானது என்பது அவர்களது கருத்து பொருளும் இன்பமும் மனிதனுக்கு முழுமையான இன்பத்தை தராது என்பதை நாஸ்திகன் உணர்வதில்லை ஆஸ்திகனும் பொருளையும் இன்பத்தையும் மட்டுமே நாடுவானேயானால் அவன் ஆத்திகப் எனப்படுவான் உண்மையான ஆத்திகன் ஆன்மீக சாதகனாவான் அவன் ஈஸ்வர பக்தியுடன் தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கே முக்கியத்துவம் தருவான் நாம் உண்மையான ஆஸ்திகர்களாக விளங்க வேண்டும் வாழ்க்கையில் ஈட்டப்படும் பொருளும் குடும்ப அமைப்பும் தர்மத்தை வளர்க்க வேண்டும் நமது பண்பாட்டுச் சடங்குகளை முணுமுணுக்காமல் மகிழ்ச்சியுடன் கடைபிடிக்க வேண்டும் உறவுகளை மதிக்க வேண்டும் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பான கடமைகளை மகிழ்ச்சியுடன் இறை வழிபாட்டுணர்வுடன் செய்ய வேண்டும் அனைத்தையும் தெய்வமாகப் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இறைவன் விளங்குகிறான் பஞ்சபூதங்களும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத இறைவனின் புறத்தோற்றங்களே ஆகும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்